எட்டாவது பாடல் அமரும் பதி உலகத்தில் பொருள்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று பொய்பொருள் இன்னொன்று மெய்ப்பொருள் நிலையாக இருப்பது மெய்ப்பொருள் மாறுவது பொய்பொருள் இன்னைக்கு நம்ம இருக்கு நாளைக்கு அடுத்த ஆள்கிட்ட போயிடும் அது பொய்ப்பொருள் பொண்ணும் மணியும் பொய்ப்பொருள் செல்வம் பொய்பொருள் பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி என்று பணவெடுவது சொல்லும் இதெல்லாம் பொய்பொருள் இறை உபதேசத்தால் கிடைத்த ஞானம் மெய்ப்பொருள் அது அடியாது நம்மை விட்டு போகாது இந்த பிறவிக்கு அல்ல அடுத்த பிரவியிலும் அது தொடரும் ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து பொண்ணும் மணியும் பொய்பொருள் ஞானம் மெய்பொருள் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை ஓகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிடையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றறி ஒண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அண்ணம் வைகும் வயல் படனத்து அணி ஆரூரானை மறக்கலும் ஆமே என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் பொன்னும் கொடுப்பான் மெய்ப்பொருளும் கொடுப்பான் இது மெய்ப்பொருளானால் அந்த பொன் பொய்ப்பொருள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன் மெய்த்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவர் வாக்கு மெய்த்தவ வேடத்தை மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றவர் மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருளான உபதேசம் கிடைத்ததால் எனக்கு என்ன நடந்தது என்பதை இந்த பாடலில் சொல்கிறார் அருணகிரியார் யார் கொடுத்தார் உபதேசம் முருகன் கொடுத்தான் அவன் எப்படிப்பட்டவன் என்று மகளாத இளமைக்காரன் குமாரக்கடவுள் இமயமலை அரசன் திருமகளாகிய பார்வதி தேவியின் புதல்வன் போர்க்களத்தில் சண்டையிட்ட அசுரர்களை வதம் செய்தவன் அந்த பெருமான் அருட்குருவாக வந்தான் எனக்கு உபதேசம் தந்தான் அந்த உபதேசத்தினால் நான் வசிக்கும் ஊர் என் உறவினர் நான் எனது என்னும் அகப்பற்று புறப்பற்று எல்லாம் போய்விட்டது என் மயக்க அறிவு ஒழிந்து போய்விட்டது இந்த விசித்திரம் எனக்கு மிகவும் அதிசயமாயிருக்கிறது என்கிறார் அருணகிரியார் அழகான பாடல் அமரும் பதிகேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கட மெய்ப்பொருள் பேசியவா என்கிறார் பிமரம் என்பது மயக்கத்தை உணர்த்துவது இது ஆணவ மலத்திலிருந்து தோன்றுவது அசுத்தத்தை சுத்தமென்றும் துன்பத்தை இன்பமென்றும் தானல்லா பொருளை தான் என்றும் நினைக்க வைப்பது இந்த மயக்கம் அகங்காரம் தோன்றும் அதனால் பொருட்களின் மீது விருப்பம் தோன்றும் அதனால் ஆசை தோன்றும் ஆசை நிறைவேறாவிட்டால் வெகுளி எனப்படும் கோபம் தோன்றும் அதனால் மயக்கம் உண்டாகும் திருவள்ளுவம் திருமூலர் திருமந்திரத்தில் இந்த மூன்று குற்றங்களையும் சொல்கிறார் மூன்றுல குற்றம் முழுதும் நலிவன மான்று இருள் தூங்கி மயங்கிக் கிடந்த மூன்றினை நீங்கினர் நீக்கினர் நீங்காதார் மூன்றினுள் பட்டு முடிகின்றவாறே என்கிறார் இந்த குற்றங்கள் மூன்று காமம் வெகுளி மயக்கம் இதுதான் பிமரம் இதை மாற்றிவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் இதை நீக்கினார் சிறப்பாயிருப்பார் நீக்காதவர்கள் பட்டு முடிகின்றவாறே மூன்றினுள் பட்டு முடிகின்றவாறே இந்த மூன்றுக்குள்ளும் பட்டு முடிந்து போவார்கள் என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் முருகனுடைய கருணையினால் உபதேசம் பெற்றால் இந்த மையல் நீங்கும் அமரும் பதிகேள் அகமாம் எனும் கட மெய்பொருள் பேசியவா குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் பொருள் தானவ நாசகனே என்கிறார் அருணகிரியார் தானவர்களை நாசம் செய்தவன் என்னுடைய பாசத்தையும் நாசம் செய்து விட்டான் அதனால் ஓங்காரப்பொருள் சொன்னான் ஈசனோடு பேசிய பெருமான் ஓங்கார பொருள் சொன்னான் இவரோடு பேசிய பெருமான் மைய மாற்றி வளமார் தமிழ் தந்தான் அதை வாயார பாடுகிறார் அருணகிரியார் பொருள் பேசியவா குமரல் சகுமாரி மகள் சமரம் சகே <entender> <Foxes> <laughs>